அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அஷ்ய அறிவென்னாம் யார் மாட்டும் வெஷி வெறிய செய்யின் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின் அஹ் அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும்னா யாரா இருந்தாலும் சரி அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கிட்ட பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை விரும்புறது எப்படியாவது அந்த பொருளை கவரணும் அப்படின்னு நினச்சி வெறிய செயல் வெறிய செயல்னு சொன்னால் கொஞ்சம் கூட மனசில் ஈரம் இல்லாமல் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவன் என்ன செயல் செய்வானோ அந்த செயல் பாவச் செயல் மோகத்தினால பண்ணக்கூடிய செயல்கள் பெரியோர்களால் வெறுக்கத்தக்க செயல்கள் இப்படி பல அர்த்தம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த வெறிய செயல் அதெல்லாம் அவனுக்கு முக்கியமில்லை கடுமையாக அந்த செயலை புரிஞ்சு அப்படி செய்வானே ஆனால் ஆக யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பணம்தான் வேணும் வேணும் அவருடைய சொத்தை பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொடுமையான செயல்களை கூட செய்வதற்கு முற்படுவானேயானால் அஹி அகன்ற அறிவென்னாம் இந்த கற்றதனால் ஆய பயன் என் கொல்னு சொன்னார் இல்லையா படித்ததுக்கு என்ன பிரயோஜனம் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை வணங்கவில்லை என்றால் படித்த படிப்புக்கு என்ன பிரயோஜனம் பா கேட்டார் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் என் கொல் கேட்டார் அதே மாதிரி தான் இங்கேயும் யார்ட்டும் வெறிய செய்யின் செய்வானை ஆனால் அஷ்ஷி அகன்ற அறிவாம் அஷ்ஷின்னு சொன்னால் மிக நுட்பமானதுன்னு அர்த்தம் அகன்ற அகன்றனா பறந்து விரிந்திருக்கிற பல நூல்களை பற்பல நூல்களையும் ஆராய்ச்சி இருக்கக்கூடிய அறிவு அறிவுடைமை நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு நிறைய படிச்சிருக்கான் ஆனால் மனசில் மாத்திரம் இந்த லோப புத்தி பயங்கரமாக இருக்கு இந்த லோப புத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆகையினால அந்த படித்த படிப்புக்கு பிரயோஜனம் இல்லாமல் பிறருடைய பொருளை கவர விரும்புகிறானே என்னத்தை படித்த என்ன பிரயோஜனம் இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற பொருளை கவர விரும்பி அதுக்கு வேண்டிய கொடுமையான செயல்களை செய்கிறானே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இங்கே திருவள்ளுவர் கருத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறார் பதவரை சொல்லுகிறேன் வெஹி பிறர் பொருளை கவர விரும்பி யார் மாட்டும் எவரிடத்திலும் மேன்மக்கள் கீழ் மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் வெறிய அறிவுக்கு பொருந்தாத தீய செயல்களை செய்யின் செய்வார்களே ஆனால் இந்த நுணுக்கத்தை நாம் புரிஞ்சுக்கணும் செய்யின்னு சொன்னாலே சாதாரண அறிவுள்ளவன் செய்ய மாட்டான் அப்படி செய்கிறான்னா அது என்ன பிரயோஜனம் படித்த படிப்புக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிற மாதிரி செய்வார்களே ஆனால் அஹ் நுட்பமான அகன்ற பற்பல நூல்களையும் நன்கு ஆராய்ந்த அறிவு அறிவுடைமையானது என் நாம் யாது பயனை தரும் இன்னும் கூட சிந்திக்கலாம் கடவுள் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறார் நல்ல நூல்களையும் கொடுத்திருக்கிறார் நுட்பமாக வாழ்க்கையில் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை உணராமல் இந்த பிறருடைய பொருளை இந்த சிறு இன்பத்துக்காக ஏன் செயல்படுகிறான் கடவுள் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிற போது மனிதப் பிறவியினுடைய சிறப்பை வெளிப்படுத்தாமல் ஏன் விலங்குகளைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் மனித உடல் எடுத்தும் விலங்குத்தன்மை அதிகமாக இருப்பதாக புரிந்து வேண்டும் விலங்குகள் கூட இப்படி செய்யாது கடவுள் அறிவை கொடுத்தும் ஏன் இந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்று தோன்றுகிறது எண்ணாம் யாது பயனை தரும் பொழிப்புரை பிறர் பொருளை கவர விரும்பி எவரிடத்திலும் மேன்மக்கள் கீழ்மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அறிவுக்கு பொருந்தாத தீய செயல்களை செய்வார்களேயானால் நுட்பமான பற்பல நூல்களையும் ஆராய்ந்த அறிவுடைமையானது யாது பயனை தரும் கற்ற அறிவு பயனற்றதே என்பது கருத்து ஆக அறிவினால சிறப்பு அறத்தினால சிறப்பு அன்பு நாள் தான் சிறப்பு மனித உடல்ல வாழ்கிற வாய்ப்புக்கு மற்ற செயல்களெல்லாம் இழிவை உண்டு பண்ணும் பழியை கொடுக்கும் என்கிற கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த குரலின் பொருள் அஹி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெகி வெறிய அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்